வணக்கம் நற்றினையின் ஆயிரத்தி நூத்தி எட்டாவது செய்தி சேவை ஜூன் நான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டு வைகாசி மாதம் இருபத்தி ஓராம் நாள் திங்கட்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஹேமா ஸ்ரீதர் தமிழக செய்திகள் தமிழ் மக்களின் சிந்தையில் நிறைந்திருக்கும் ஆறுயிர் தலைவர் கருணாநிதியின் தொன்னூற்றி ஐந்தாவது பிரதமர் மோடி மற்றும் ராகுல் காந்தி உட்பட பலர் வாழ்த்து தெரிவித்தனர் போக்குவரத்து கழகங்கள் மீட்டெடுக்க முடியாத அளவுக்கு கடனில் மூழ்கிவிடும் ஆபத்து உள்ளதாக பாமக நிறுவனர் எச்சரித்துள்ளார் ரஜினிகாந்த் பாஜவுக்கு வந்தால் கண்டிப்பாக எதிர்ப்பேன் என்று பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி தெரிவித்துள்ளார் துப்பாக்கி சூட்டுக்குப் உருவாகியுள்ள இந்த நெருக்கடியான நேரத்தின் அத்தியாவசிய தேவை என்பதால் ஏற்கனவே எடுத்த முடிவை மறுபரிசீலனை செய்து புதிய நம்பிக்கையுடன் மீண்டும் சட்டப்பேரவைக்குள் செல்கிறோம் என்று மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு நிரந்தர தலைவரை நியமனம் செய்வதுடன் குழு உறுப்பினர்களையும் உடனடியாக தீர்மானித்து ஆணையம் செயல்பட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசை தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது இந்த ஆண்டு பொறியியல் படிப்பில் கலந்தாய்வு மூலம் சேர ஒரு மாணவ மாணவிகள் விண்ணப்பித்துள்ளனர் சான்றிதழ் சரிபார்ப்பு ஜூன் எட்டாம் தேதி தொடங்குகிறது ஊ கேத்தி இடையே மலை ரயில் இயக்கம் தொடங்கியுள்ளது இதில் முதல் வகுப்பிற்கு 400 ரூபாயும் இரண்டாம் வகுப்பிற்கு 200 ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு பயணிக்கும் சமோசா வெஜிடபிள் சூப் ரயில்வே சின்னம் குறித்த தொப்பி நீலகிரி மலை ரயில் குறித்த கையேடு பேப்பர் பை ஆகியவை வழங்கப்படுகின்றன இந்திய செய்திகள் ரயில்கள் குறித்த நேரத்திற்கு வராமல் தாமதமாக வந்தால் அந்த ரயில் நிலையத்திற்கு அதிகாரிகள் மேலாளர்களுக்கு பதவி உயர்வில் தாமதம் செய்யப்படும் என்று ரயில்வே துறை அறிவித்துள்ளது இணையதளங்களில் டான்சிங் அங்கல் என்று அழைக்கப்படும் மத்திய பிரதேச மாநில கல்லூரி பேராசிரியர் ஸ்ரீவத்சவாவுக்கு அந்த மாநில அரசு விதிஷா நகராட்சியின் கவுரவ தூதர் பதவி அளித்துள்ளது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஐயாயிரம் கிலோமீட்டர் வரை செல்லக்கூடிய அக்னி 5 ஏவுகணை பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நேற்று வெற்றிகரமாக ஏவி பரிசோதனை செய்தனர் பிரதமர் மோடி நேற்று சிங்கப்பூர் தாவரவியல் பூங்காவை பார்வையிட்டார் யுனெஸ்கோ அந்தஸ்து பெற்ற இந்த பூங்காவில் உள்ள ஒருவகை ஆர்கிட் மலருக்கு பிரதமர் மோடியின் பெயர் சுட்டப்பட்டுள்ளது மீண்டும் வாக்குச்சீட்டு முறையில் தேர்தல் நடத்தும் திட்டம் இல்லை என்று தலைமை தேர்தல் ஆணையர் ஒ பி ராவத் தெரிவித்துள்ளார் மக்கள் மையத்தின் தலைவர் கமல்ஹாசன் இன்று கர்நாடக முதல்வர் குமாரசாமியை பெங்களூருவில் சந்தித்து காவிரி விவகாரம் குறித்து ஆலோசிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது பிரிக்ஸ் கூட்டம் உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் ஐந்து நாள் பயணமாக தென்னாப்பிரிக்கா சென்றடைந்தார் ஏமன் நாட்டு புயலில் சிக்கிய முப்பத்தி இந்தியர்களை இந்திய கப்பற்படையினர் பத்திரமாக மீட்டனர் காசா எல்லையில் பாலஸ்தீனியர்கள் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளிக்க வகை செய்யும் தீர்மானத்தை தனது வீட்ரோ அதிகாரம் மூலம் அமெரிக்கா நிராகரிப்பு செய்துள்ளது நைஜீரியாவில் வசிக்கும் இந்தியருக்கு அபுதாபி பிக் டிக்கெட் லாட்டரியில் ரூபாய் பதினெட்டு கோடி பரிசு கிடைத்துள்ளது என செய்திகள் தெரிவிக்கின்றன ஸ்பெயின் நாட்டின் சோசியலிச கட்சி தலைவர் பெட்ரோ சான்சஸ் அந்நாட்டின் புதிய பிரதமராக பொறுப்பேற்றுக் கொண்டார் வணிகச் செய்திகள் பங்குச்சந்தையில் நிதி திரட்ட விஜய் மல்லையாவுக்கு மூன்று ஆண்டுகள் தடை விதித்து பங்குச்சந்தை ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது எலக்ட்ரானிக் ரசீது நடைமுறை நாடு முழுவதும் நேற்று முதல் கட்டாயமானது இதனால் சரக்கு போக்குவரத்து எளிதாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஐடியா செல்லுள்ளார் மற்றும் வோடபோன் ஆகிய நிறுவனங்கள் இணைய இருக்கின்றன புதிதாக உருவாகும் நிறுவனத்தின் பெயர் ஐடியா என மாற்றப்பட இருப்பதாக ஆதித்யா பிர்லா குழுமம் தெரிவித்திருக்கிறது மேக்இன் இண்டியா திட்டத்தின் கீழ் ஏர் நிறுவனம் இந்தியாவில் விமானங்களை தயாரிப்பதற்கு முன்வர வேண்டும் என விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் சுரேஷ் பிரபு தெரிவித்துள்ளார் சதம் அடித்தல் கேட்ச் படித்து விக்கெட் வீழ்த்துதல் ஆகிய கொண்டாட்டத்தின் போது கபடி ஸ்டைலில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதையே விரும்புகிறேன் என்று இந்திய கிரிக்கெட் அணி வீரர் ஷிகர் தவான் தெரிவித்துள்ளார் இந்திய கால்பந்து அணிக்கும் ரசிகர்கள் ஆதரவு வேண்டும் என்று கேப்டன் சுனில் சேத்ரி ஒருக்கமாக ரசிகர்களிடம் பேசியதற்கு இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் விராட் கோலி ஆதரவு தெரிவித்துள்ளார் பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடரில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் ரஷ்யாவின் மரியா ஷரப்போவா நான்காவது சுற்றுக்கு முன்னேறினார் இரண்டாயிரதாம் ஆண்டு ஐ பி எல் வேறு நாட்டில் நடத்துவதற்கு ஐ பி எல் நிர்வாகம் ஆலோசித்து வருகிறது ஆசிய கோப்பையில் மலேசிய அணியை இந்திய அணி நூற்றி நாற்பத்தி ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது இந்திய மகளிர் அணி மித்தாலிராஜ் அதிரடியாக போட்டியை வெளிப்படுத்தினார் பாகிஸ்தான் அணியின் கிரிக்கெட் வீரர் ஷாகித் அப்ரிடி ஆறாவது முறையாக பாகிஸ்தான் அணியில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் நடிகர் கார்த்தியின் கடைக்குட்டி சிங்கம் படத்தின் டீசர் வெளியாகியுள்ளது சூர்யாவின் டூ டி என்னம் இப்படத்தை தயாரித்துள்ளது விஜய் அவார்ட்ஸில் விஜய் நடித்த ரசிகர்களின் விருது கொடுக்கப்பட்டுள்ளது ஹரி விக்ரம் நடிப்பில் உருவாகி வரும் சாமி ஸ்கொயர் திரைப்படத்தின் அதிகாரப்பூர்வ ட்ரெயிலர் வெளியாகி இதில் விக்ரமின் ஜோடியாக கீர்த்தி சுரேஷ் வில்லனாக பாபி சிம்ஹாவும் நடிக்கின்றனர் பிக்பாஸ் ஜூலி அம்மன் தாயி என்ற பக்தி படத்தில் அம்மன் வேடத்தில் நடிக்கிறார் இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்திச்சேவி நிறைவடைகிறது மேலும் பல சுவையான தகவல்களை செவிமடுக்க டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் நற்றினை டாட் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்